நற்றினை நேர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு முதலாளி வயது முதுமை காரணமாக தன் முதலாளி பொறுப்பை தன் தலைமை பொறுப்பை யார் காட்சி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்காக ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல ஒரு சின்ன விதையை கொடுக்கிறாரு எல்லாருக்குமே இதை மூணு மாசத்துக்குள்ள வளர்த்து செழிப்பாக்கி காட்டணும் யார் செழிப்பாக்குறீங்களோ மூணு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தான் இந்த தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த மூணு மாசத்துக்குள்ள மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த செடியோட நிலைமை எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லா கிட்டையும் அந்த விதை கொடுத்துர்றாரு எல்லாருமே உரம் போட்டு தண்ணி ஊத்தி மண்ணில் வளர்க்கறாங்க பஸ்ட் மாசத்துக்கு வந்து எத்தனை வந்து காமிக்க சொல்றாரு காமிச்சா சில எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி துளிர் விடுது சிலருக்கு பூக்க தொடங்கி இருக்கு ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரே ஒரு நபருக்கு மட்டும் எந்த விதமான ரியாக்சனும் அந்த செடி அந்த விதைய வந்து எப்படி மண்ணுல புதைச்சாரோ அதே போலதான் இருக்குது கஷ்டப்படுறாரு நமக்கு வரலையே அப்படின்னு கஷ்டப்படுறாரு ரெண்டு மாசம் இருக்குல்ல நம்ம எப்படி என்ன ஆச்சு நல்லா தண்ணி போட்டு உரம் போட்டு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துக்கு எட்டுன்னு வந்து காமிக்க சொல்றாரு ரெண்டாவது மாசம் எட்டுன்னு வந்து முதலாளி கிட்ட காமிக்கணும் எல்லாரும் காமிக்கிறாங்க பார்த்தா அழகழகான பூக்களை வந்து துளுட்க தொடங்குது அஹ் காய்கள் தொடங்குது ஆனா இந்த கடைசியா ஒருத்தர் இல்லையா அவரோட விதை மட்டும் குடுக்கும் போது வித வைக்கும் போது எப்படி இருந்துச்சோ மண்ணில அதே மாதிரிதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே எதுவுமே கிடையாது சரி இன்னும் மாசம் இருக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாக்குறாரு இன்னும் மூணாவது மாசம் வந்துருச்சு மூணாவது மாசமும் எத்தனை வந்து காமிக்கணும் இதுதான் பைனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எல்லார்தும் பார்த்தோம்னா அங்கங்க செடி பூக்க தொடங்கிடுது அப்படியே காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருது ஆனா இவரோடது மட்டும் அந்த இவரோடது மட்டும் எந்த ஒரு ரியாக்சனும் எப்படி அந்த விதை வந்துச்சோ அதே போலதான் இருக்குது ஆஹ் இவன் நினைச்சுட்டாரு நமக்கு கிடைக்காது அவ்வளவுதான் வளர்க்கல போல அப்படின்னு சரி மத்தவங்கதான் பார்த்தா பெருசு பெருசா வளர்ந்துருக்கு செடியெல்லாம் பூக்கள் எல்லாம் அப்படியே அழகா பாக்குறதுக்கே அட்ராக்ஷனா இருக்கு முதலாளி வராரு எல்லாத்தையும் பாக்கறாரு அந்த பெருசா வளர்ந்திருக்கு பத்தியா செழிப்பா அவனைதான் அவன் தான் கர்வமா நினைச்சிட்டு இருக்கான் நம்ம இதுதான் இருக்கு அழகா இருக்கு செழிப்பா வளர்த்துருக்கோம் நமக்குதான் கிடைக்கும் அப்படின்னு ஆனா ஒரு சாத்தா பெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு முதலாளி என்ன சொல்லிட்டான்னா இந்த விதை விதைய விதைய வச்சு வளரவே இல்ல பத்தியா அவனுக்குதான் அந்த முதலாளியோட தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதிர்ச்சியும் ஆயிடுச்சு ஏன் நான் இந்த பெருசா வளர்த்துருக்கேன் எனக்கேன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பெருசா வளர்ந்துச்சுலயே செழிப்பா அந்த வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் உடனே பதில முதலாளி என்ன சொல்றாரு தெரியுமா நான் உங்களுக்கு கொடுத்த விதை எல்லாருமே வேக வச்சு கொடுத்தேன் அதுல வேக வச்சு கொடுத்ததுனால உங்களுக்கு மண்ணில போட்டா வளரவே வளராது அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த கொஞ்சம் நான் கொடுத்த கொஞ்சத்திலயும் உண்மையா இருந்தவன் இவன் தான் இங்க வந்து தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதிகாரியாக கூட மாற்றுவாருல தீபாவளி பலகரத்துல அஞ்சு முருகத்தின விட்டு ரெண்டு தேந்த என்னன்னு போய் சொன்னீங்கன்னா உள்ள முருகம் கிடைக்காம போயிடும் அஞ்சு முறுக்கு சாப்பிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்னா முறுக்கு டப்பாவோட உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்